சச்சிதானோத்தியேத்தாபய வய நுமீத்தந்தேத்தோணோஷா வர்ஜித்தமத பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு தொடர்ந்து உபதேசம் பண்ணுகிறார் இந்த ஸ்லோகத்தில் ஞானியோட மனப்பான்மையை சொல்கிறார் சாது குர்வத்தஹா அசாதுவா குர்வத்தஹா ந ஸ்துவித ந நிந்தயத்த நல்லது பண்ணினாலும் சரி தப்பு பண்ணினாலும் சரி நல்லது பண்ணுறவனை புகழ்றதும் இல்லை தப்பு பண்ணுறவனை இகழதும் இல்லை ஆகா விவகாரத்திலே ஈடுபடுறது இல்லைன்னு அர்த்தம் நீ நல்லது பண்ணுறப்பா நம்ம பொறுப்பில் இருக்கோம் மடங்கள் இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கிறதுனாலே நம்ம என்ன சொல்கிறோம் நல்லது பண்ணுறவாழை அப்ரிஷியேட் பண்ணுறோம் தப்பு பண்ணுறவாளை பண்ணாதீங்கப்பான்னு சொல்கிறோம் அப்படிலாம் பண்ணினால் நல்லதில்லை அடுத்த பிறவி கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஹிதமாக சொல்கிறோம் அதெல்லாம் கூட அவர் சொல்ல மாட்டாருங்க ந ஸ்துவீத்தை ந நிந்தேத்த யாரையும் புகழ்வதும் இல்லை யாரையும் இகழ்வதும் இல்லை நல்லது செய்பவனை புகழ்வதும் இல்லை தீமைகளை செய்பவனை இகழ்வதும் இல்லை அப்படின்னு அர்த்தம் சில சமயம் சில மகாத்மாக்கள்லாம் இப்படி கூட சொல்கிறது உண்டு அதாவது தத்துவம் புரிஞ்சதுக்கு பிறகு அத்வைத சித்தாந்தம் புரிஞ்சிட்ட பிறகு மறுபடியும் நல்ல காரியமெல்லாம் புண்ணியமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு அதை கூட இகழக்கூடும் இன்னும் பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார்வர் கர்மகாண்டத்திலே இருக்கார் அப்படின்லாம் சொல்லக்கூடும் அது அவரவர்களுடைய பிராரப்தம் அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்த விஷயம் ஆகையினால அதை கூட சொல்கிறது உண்டு அதாவது நல்ல காரியம் பண்ணினா கூட இகழ்ந்து பேசுகிறது உண்டு அதெல்லாம் கூட கிடையாது நல்லது பண்ணுறதோ கெட்டது பண்ணுறதோ தர்மாதர்ம விவகாரத்தை குறித்து ஸ்துதி நிந்த பண்ணுறது கிடையாது எதோடையும் ஒட்டிக்கிறது இல்லையு அர்த்தம் ஏன்னா அவருக்கு சித்த விக்ஷேபம் நல்லதை பண்ணுறதை பார்த்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு சித்த விக்ஷேபமும் ஏற்படாது அது ஜெனுவின் விக்ஷேபமாக இருந்தாலும் அதுக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்லை அதே மாதிரி அதர்மம் பண்ணுறத பார்த்து அதனாலேயும் ஒரு சித்த விக்ஷேபம் ஏற்பட்டு அவர்களை வந்து இப்படிலாம் பண்ணுறியேப்பான்னு கேட்கறதும் கிடையாது அதெல்லாம் ஒரு காலத்தில் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் கடந்து விட்டார்கள் ஞானத்தினால அர்த்தம் அவர்களை பொறுத்த வரைக்கும் உலகமே இல்லாததுனால் அந்த உலகத்தில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாமே ஒரே தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறதுனால அதை சொல்கிறதே கிடையாது அது மாத்திரம் இல்லை சாது அசாது வதத்தஹா குர்வத்தகா இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பேசுறதும் இல்லை இதெல்லாம் நல்லது இதெல்லாம் கெடுதல் அப்படின்னு சொல்கிறது கிடையாது உபதேசமே பண்ணுறது கிடையாது சமூகத்துக்கு உபதேசம் பண்றது இதெல்லாம் தீமை இதெல்லாம் நன்மை அப்படின்னு உபதேசமும் பண்ணுறது இல்லை அதை இகழறதும் இல்லை புகழ்றதும் இல்லை குணதோஷாபியாம் வர்ஜித்தஹா அவரும் நல்லவனாகவும் இல்லை கெட்டவனாகவும் இல்லை தர்மா தர்மங்களை கடந்துட்டார் ஆகவே குணங்களுக்கும் தோஷங்களுக்கும் கடந்தவர் பகவத்கீதையில் பார்க்குறோம் அஞ்சாவது அத்தியாயத்தில் வரும் இகைவ தயிர்ஜித்த சர்க்கஹா ஏஷாம் சாமியே ஸ்திதம் மன நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மா தஸ்மாத் பிரம்மணி தேஸ்திதா யாருடைய மனசு சம இருந்து விட்டதோ அவர்கள் இந்த படைப்பை ஜெயித்து விடுகிறார்கள்ங்கிறார் கிருஷ்ணர் அங்கே பகவத்கீதையில் ஏனென்றால் பிரம்மம் தோஷமற்றது குணமற்றது நிர்தோஷம்னு போட்டிருக்கார் நிர்குணம்னு போட்டுக்கணும் ஆகவே குணதோஷங்களை கடந்த பிரம்மஸ்வரூபத்திலேயே தங்களுடைய எண்ணங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அங்கே அதனால் குணதோஷங்களிலிருந்து விடுபட்டவர்களாக முனிகி சமதிருக்கு சமதிருக்குன்னா சமமான பார்வை அதாவது விருப்பு வெறுப்பற்ற பார்வையோடு இருக்கா எதையும் விரும்புகிறதும் இல்லை வெறுக்கிறதும் இல்லை முனிகின்னு சொன்னால் அறிவாளி ஆழ்ந்து சிந்தித்து அறிவை தக்க வைத்து கொண்டவன் ஓர்த்து உள்ளது உள்ளதை நன்கு உணர்ந்தவன் அப்படின்னு பொருள் அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் குருவாத் வதத்தோ குணதோஷா வர்ஜித சமதமுனிஹி எல்லாருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரிவோ